ம் ஆய மமாா வாக்ோத்திரமோோோமிஷம் மாஹம்ிரமியம் அக்கணம் மே அமேய உஷத்துசுமா ோ சோமியபுருஷா பஞ்சாஹ மாசீ காமமி ஆோமய பிரண उपससाद பிப விஷேத் சாஹா நாசனமுச்சோமோகம்ஷிசாதி प्रतिभांति சோவாச்சனிமாங்காரோத்த न एवगं பரிசி சாத் தின தீத் சோமேட் கலாநா கலாதிசிஷ்டி வேதான்ன அனுபவசி ஏகவிஞ்ஞானேன சர்வவிஞ்ஞான உபதேசத்துக்காக வேண்டி உத்தாலக மகர்ஷி ஸ்வேதகேத்துவனுடைய தந்தையாகவும் குருவாகவும் இருக்கிறவர் நிறைய திருஷ்டாந்தங்களை சொல்லி விஷயங்களை எல்லாம் புரிய வைக்கிறார் அந்த சர்வ விஜயானக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஏக விஜானத்தை உபதேசம் பண்ற ஏகவஸ்து விஜயான அத்வைத வஸ்து விஜயானம் சத்வஸ்து விஜயானம் சத்வித்யா உபதேசோபதேசம் சத்வித்யோபதேசம் கரோதி உத்தாலகர் உத்தாலக்கா அப்படி போட்டுக்கணும் இந்த புருஷஹாங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் சொல்றார் காரிய கரண சங்காத்த விசிஷ்டீவன் தான் சாதாரண தனி புருஷன்ல ஜீவனை மாத்திரம் சொல்லல இந்த உடம்போட சேர்ந்திருக்கிறவன் அர்த்தம் காரிய கரண சங்காத்த விசிஷ்ட புருஷா புருஷங்கிற சப்தம் கேவல ஜீவனை குறிக்காது அதுன்னு கேவல ஜீவன் உடம்புக்குள்ள தனிய ஜீவனை குறிக்கிறது உடம்போட சேர்த்து ஜீவனை குறிக்கிறது காரியம் சொன்னா ஸ்தூல சரீரம் கரணம்னு சொன்னா சூக்மசரீரம் விசிஷ்டன்னா உடையன் அர்த்தம் ஆக ஸ்தூல சூக்ம காரணத்தை உடைய ஜீவன் ஏன்னா ஜீவனுக்கு ஸ்தூல சரீரமும் கிடையாது சூக்ம சரீரமும் இல்லாமல் இருக்க முடியும் இருக்க முடியும்னா என்ன விசாரம் பண்ணி தத்துவங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிற வரைக்கும் சொல்லலாம் சாதாரணமா சூட்ச் சரீரத்தோட சேர்ந்து தான் ஜீவனை சொல்லிகிட்டே இருக்கும் ஆக ஜீவன் வந்து எப்பவும் சூக்ம சரீரத்தோட சேர்ந்து தான் இருக்கான் ஸ்தூல சரீரம் ஜீவனுக்கு மாறிக்கிட்டே இருக்கு அது ஞாபகம் வச்சுக்கணும் நாம சூக்ம சரீரம் தொடர்ந்து இருக்கு சூக்ம சரீரம் மனுஷ சரீரத்தில் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும் மற்ற சரீரத்தில் அது இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணும் சில ஏரியா ஒர்க் பண்ணும் ஓரறிவு உடல் எடுத்தோம்னு வச்சுங்க ஓரறிவு உடல் இந்த மரத்துக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்குது ஓர் அறிவு தானே அந்த ஓரறிவு உயிர் ஈரறிவு உயிர்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா ஓர் அறிவு உயிர் ஈரறிவு உயிரெலாம் கிடையாது ஆக்சுவலாக பார்த்தா ஓர் அறிவை மட்டும் வெளிப்படுத்தும் உடல் சூக்ம சரீரத்தில் இருக்கிற ஒரு அம்சத்தை தான் வெளிப்படுத்த வெளிப்படுத்த முடியும் இந்த ஸ்பரிசத்தை மாத்திரம்தான் அதனால வெளிப்படுத்த முடியும் ஆனா அது உயிர்னு சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா அது உயிரோடு இருக்கிறதுனால அந்த அர்த்தத்தில் சொல்றோம் நாம இதெல்லாம் இந்த நுண்மையான அம்சங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும் காலையில தியானத்தில் கூட சொன்னேன் இல்லையா அதாவது இந்த உடம்பு எப்படி ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வாழ்கிறோமோ எப்படி ஒரு வாகனத்துக்குள்ள நாம் பிரயாணம் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த உடம்புங்கிற வீட்டுக்குள்ள உடம்புங்கிற வாகனத்துக்குள்ள இந்த ஜீவன்கிறவர் பிரயாணம் பண்ணின்றிருக்கா ஆனால் இந்த ஜீவன் வந்து எப்போவுமே சூக்ம சரீரத்தோட சேர்ந்து தான் இருக்கார் ஆனாலும் சூக்ம சரீரத்தை பிரிக்க முடியும் எதனால ஞானத்தினால அதில் அது ஞானத்தினால நம்ம சூக்ம சரீரத்தை பிரிக்கிறோம் மரணம் பிரிக்கிறது நம்ம இருக்கிற போதும் சூட்சத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் ஞானத்தினால எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பிரிக்க முடியும் அது என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிற கற்பனைன்னு புரிஞ்சுக்க முடியும் இது மிச்சியான்னு புரிஞ்சுக்க முடியும் ஆக எனக்கு இருக்கு என்னுடைய உடைமை பொருள்கள் அனைத்தும் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கும் கற்பனை வஸ்துக்கள் நிலையில் அனித்தியமானது மித்தியாவானது மாயமானது உண்மை மாதிரி தெரியறது உண்மை கிடையாது ஆக இந்த உணவை சாப்பிட்டா பதினாறு வகையான சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றது பதினாறு சக்தியில் இங்கே தாற்பயம் இல்லை ஒரு ஒரு நாளும் சாப்பிட்ற போது சக்தி குறைஞ்சின்றே வருது அதனால அவர் சொன்னார் பதினாறு நாளைக்கு சாப்பிடாம இருக்கு ஒரு சக்தி இருக்கணும் உடம்புல இருக்கிற சக்தியை சாஸ்திரம் பதினாறா பிரிச்சுக்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும் பதினாறா பிரிச்சுக்கிறது அந்த பதினாறு சக்தியில ஒரு நாளும் சாப்பிடாத போது ஒரு சக்தி குறைஞ்சின்னு வர்றது ஒரு நாளும் சாப்பிட்ற போது ஒரு சக்தி கூடி புரிக்கணுமே தவிர அந்த பதினாறு சக்தியின் பெயர்கள் என்ன கூட கிடையாது அன்னமயும் பிராணஹா தேஜோமயி வாக்குன்னு சொல்லி இருக்கு இந்த ஜலம் நமக்கு ஸ்தூலமா தெரியுது அண்ணூலமா தெரியுறது அப்புறம் வந்து இந்த நெய்யும் நமக்கு ஸ்தூலமா தெரியறது இந்த ஸ்தூலம்தான் சூட்சமா மாறுறது என்ன உபதேசம் பண்ண விரும்புறார் தெரியுமா ஸ்தூலம் முழுவதும் சூக்ம்தான் என்ன இருக்கு வியாபிச்சிருக்கு ஸ்தூலம் முழுவதும் வியாபிச்சிருக்கிறது என்னது சூக்மந்தான் அப்ப சூக்மத்துக்கு வேறாக ஸ்தூலம் இருக்கா போறது பாருங்க சூக்மத்துக்கு வேற ஸ்தூலம் இருக்கா அப்ப ஸ்தூலம் சூக்மா ஸ்தூலமா இப்படியே யோசிக்கணும் நீங்க ஸ்தூலம் சூக்ம்கிறதே வாஸ்தவமா பார்த்தா இருக்க போறது இல்லை அப்புறம் ஸ்தூலமாவது சூக்மாவதுன்னு சொல்ல போறோம் ஆக சூக்மத்துக்கும் அதிகமா சொல்லுவோம் காரணம்னு சொல்லுவோம் காரண சூக்மத்தை வியாபிச்சிருக்கா இல்லையா காரண சூக்மத்தை வியாபிச்சிருக்கு காரணம் சூக்ம துவார்த்தையும் வியாபிச்சிருக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக விவகாரத்துல நமக்கு அப்படி அனுபவம் இருக்கிறதுனால இது ஸ்தூலம் இது சூக்மம்னு சொல்லிட்டு இருக்கோம் காரணம்தான் சூஷ்மமாகவும் ஸ்தூலமாகவும் காரணத்துக்கு வேறாக காரியம் ஒரு நியாயம் இருக்கே ஆபரணம் நாஸ்தி என்னது கிருஷ்ணாயச விய நிகனம் நாஸ்தி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் இல்லையா இருபத்தி ஒன்னாம் தேதி எடுத்த கிளாஸ் இருபத்தி ஒன்னாம் தேதியே நேற்று தெரியல வச்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாலு ஆயிடுச்சு நீங்க பண்ண என்னது நம்ம இப்ப என்னவா பாக்கிறோம் சூக் சூக்மா பாக்கிறோம் காரணமா பாக்கிறோம் கடைசியில என்னவா பார்க்க போறோம்னா சத்தாவே பாக்க போறோம் ஆக இந்த சூக்மந்தா இருக்குதான் இந்த உதாரணம் இந்த தயிர் தயிர் தானே நெய்யா இருக்கு பரிணாமம் தான் அந்த உதாரணம் மறக்க தயிர்னுடைய பரிணாமம் தான் இருக்கு தயிர் தான் காரணம் நெய்யம் காரியமான நெய்யில் தயிர் இருக்கிறதா தயிர் அனுபவிக்கலை ஆனா தயிர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம் தீயினோல் பாலில் படு நெய்போல் மறைய நின்று மாமணி சோதியான் நீ விசாரம் பண்ணப்பா உறவு கோல் உணர்வு கையிற்றினான் முருக வாங்கி கடைய முன் இதை நாம புரிஞ்சுதான் ஆகணும் எப்படி புரிய வைக்கிறது பாருங்க அதனால நமக்கு ஸ்தூலமான பொருளை பார்க்குறத ஸ்தூலத்திலேயே சூக்மம் வியாபிச்சிருக்கிறத புரிய வைக்கிறது ஸ்தூலந்தான் சூக்மாரது சூக்மந்தான் ஸ்தூலமாக பரிணமிக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது அதனால்தான் உபனிஷத்துல எல்லாம் அண்ணன் அன்னாத உபாசனையெல்லாம் வரும் இப்போ சில இடங்களில் வரும் நான் மந்திரத்தை படிப்போம் நாம ஷோடச கல சௌமிய அது ஒரு இது பதினாறு பிரிவுகளாக பதினாறு சக்தி உடையவனாக காரிய கரண சங்காத விசிஷ்டனாகி இந்த புருஷன் இருக்கான் சொன்னார் நீ பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடாதே சொன்னார் ஜலம் இஷ்டத்துக்கு குடியினர் ஏன்னா அதுல ஒரு வாக்கியம் வந்து ந இப்படி படிக்கலாம் பிபதா அபிபத்தா விச்சேச்சதே குடிக்கலன்னா உடம்பு சரீரம் அழிஞ்சு போய்டும்னு அர்த்தம் இல்லாட்டி ந பிபத்தா பிபத்தா ந விச்சேட்சியத்தை அப்படி போட்டுக்கலாம் குடிச்சியானா ஷரீரம் போகாது குடிக்கலையானா ஷரீரம் போயிடும் ஜலம் குடிக்கலையானா ஷரீரம் போயிடும் ஜலம் குடிச்சியானா ஷரீரம் போகாது அது நீங்க ந பிபத் ந விச்சேட்சியத்தை அபிபத்தா விச்சேசியத்தை அங்க இன்னொரு நா போட்டு கொஞ்சம் அந்த இப்படியும் பண்ணலான்னு சொல்லி உரையாசிரியர்கள் சொல்லுகிறாரு அதனால சங்கராச்சாரியார் அது அப்படிதான் எடுத்துட்டு இருக்கார் விபத்தா நான் விச்சேதே ஜலம் குடிக்கிறவனுக்கு சரீரம் போகாது விச்சேதம் ஆபத்சதே சரி அப்புறம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்தான் சாப்பிடலை வந்தா வந்த உடனே கேட்டார் என்ன சொல்லணும்னு கேட்டா வேதத்தை சொல்லுனார் எனக்கு வேதமே ஞாபகத்துக்கு வரலையேண்ணா அதுக்கு அடுத்த மந்திரத்தை படிச்சுட்டு இருக்கிற போது வகுப்பு முடிஞ்சது அதனுடைய அர்த்தத்தை அவங்கிட்ட அதை சொன்னார் நல்ல விளக்கமாக சொல்றார் எப்படி மகதா அபியாஹித ஏகா அங்காரா பரிசிஷ்ட எக்ஸாம்பிளுக்காக சொன்னார் எப்படி பெருஷ எரிஞ்சு இருந்தது மகத்தோபியாஹிதா அங்காரகா ஏகா அங்காரஹான்னு சொன்ன அங்காரம்னா ஒரு நெருப்பு நெருப்பு பொறி அதுக்கு பேர் அங்காரகான்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அங்காரகன் நவகிரத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேரு அங்கார அவரு சகப்பு தான் ஹம் ஹம் அவர் அக்னி அக்னியோட இதுதான் அவர் அதில் அங்காரஹா ஹோமத்துல எல்லாம் சொல்லுவாங்க உதீச்சோங்காரான் நிர்வகிய தேஷு ஆச்சியம் அதிசரித்திய இந்த கர்மாலாம் போது என்ன பண்ணுவாங்கன்னா அக்னியில ஓரமாக இருக்கிற நெருப்பை எடுத்துக்கோ கொஞ்சம் அங்காரான்னு நிறுவியன்னா கொஞ்சம் தான் அர்த்தம் எப்பவுமே பெருஷாக இருந்தால் அது அக்னி கொஞ்சமாக ஓரத்துலேருந்து எடுத்தால் அது வந்து என்ன பண்ணுவோம் அது அங்காரம்னு அக்னியினுடைய அம்சம் சிறு இது ஒரு நெருப்பு பொறி நெருப்பு ஆகாசத்தில் பிரகாசிக்கிறதுனால தியோதத்தே இத்யோதா எல்லாம் எப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க பறவைக்கு ஒரு பேரு என்ன கக்சி கக ஆகாயத்தில் அது போறதுனால அதுக்கு பேரு ககான்னு பேர் வாயிலே நுழையாது அதுக்கு வந்து என்னது மகா பிராணனம் விடனுமே அல்ப மகா பிராணம் ஒன்னும் தெரியுமா தமிழ் வாழ்க தான் அல்ப பிராணன் மத்தியம பிராணன் மகா பிராணன் ஒரே கஷ்டம் தான் இருக்கான் நெருப்பு இருக்கான் அல்ல மகதா அபியாஹிதேன்னு சொன்னா என்ன அர்த்தம் பெரிய நெருப்பு பெரு நெருப்பு மகா அபியாஹித ஏகா அங்காரா ஒரு நெருப்பு ஒரு சிறு போராஜர் மகத்து பரிமாணி அக்னே அங்காரே சப்ளை பண்ணிக்கணுங்கிறார் அதாவது நிறைய விறகு எல்லாம் போட்டு எரிக்கிற இதுல ஒரு நெருப்பு ஏக அங்காரா கத்தியோத மாத்திரோத பரிமாண சிறு அளவில் பரிசிஷ்டா ரொம்ப கம்மியாக அடங்கியிருக்கும் அது ஒன்றும் பெரிசா எரியாது அது இருக்காதான் பெரிசா எரிய எரிய விட்டுருக்கு அது பட படப்படம்னு எரிஞ்சுட்டு இருக்கும் அது ரொம்ப சஞ்சலமாக எரிஞ்சுட்டு இருக்கும் இதுக்கு சஞ்சலமே இருக்காது சஞ்சலமே இல்லாம சாந்தமாக இருக்கான் இந்த அக்னி சுழியூன் அக்னி தேன தத்தோப்பி நகுதஹே தத்தகா அப்பி நான் அதுக்கு மேலே அது எரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அது வெறும் அக்னி மாத்திரம் இருக்கு தஹேத் தேன அங்காரேன தத்தஹா அப்பி தத் பரிமாணாத்து ஈஷதப்பி நான் பகு தஹேத் அதுக்கு மேலே அது எரிக்கிறதுக்கு எரிபொருளும் இல்லை அது எரிக்கிறதுக்கு சக்தியும் இல்லை அதுக்கு எரிக்கிறதுக்கு சக்தி இல்லை கொஞ்சம் இருக்கு தஹேத் ஏவமேவ ஏங்கிறது மந்திரத்தில் ஏவமேவ கலு சோம்ய் ஏவக்கு சோம்ய மந்திரத்தில் இருக்கு ஏவக்கு ஏவமேவ இப்படித்தான் தான்னு அர்த்தம் போட்டதுனால ஏவம்னா தா எதா தான் அப்படியே எப்படி பெரிய நெருப்பானது நெருப்பில் இருக்கிற ஒரு சிறு பொறியானது மின்முனி பூச்சி போல இருக்கிறதோ அதற்கு மேல் அது எரிப்பதற்கு ஆற்றல் படை அதை எதையும் எரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இல்லையோ நான் பகு தஹேத் அது நம்மளை சுடாது ரொம்ப சுடாதுன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்கோ தஹேது அது மாதிரி தான் என்ன ஆகும்னா சோடசா நாம் இந்த பதினாறு பிரிவா பிரிச்சிருக்கேன் நம்ம சக்தி ஷோடசா நாம் ஏகா கலா ஒரு கல தான் இருக்கு பதினஞ்சு நாள் சாப்பிடாம இருந்ததுனால அந்த பதினாறு கலைகளை உடையவனிடத்தில் சோடச கலகோபரிஷத்துல ஒன்னு இருக்கு அந்த சோடச கலை இங்க இல்லை இந்த சோடச கலை நம்ம சக்தியவே பதினாறா என்னது என்ன சிக்ஸ்டீன்தா பிரின்னு சொல்றோம் இல்லையா பதினாறா பிரி நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை பதினாறா பிரிச்சுக்கோ அப்படி பிரிச்சுண்டியானா பதினஞ்சு நாள் சாப்பிடலாம் பதினஞ்சு சக்தி போயிடும் ஒரே ஒரு சக்தி மாத்திரம் இருக்கு மூச்சு விட்டு இருப்பான் அவ்வளவுதான் அனுபவசி வேதங்களை உன்னால் நினைவு கூற முடியவில்லை இது அனுபவ பிரமாணம் இந்த வாக்கியமே அனுபவ பிரமாணம் அன்னசத்துவே மன சத்வம் மனசக்தி சத்துவம் அன்ன அபாவே மனசக்தி உணவு இருந்தால்தான் மனசுக்கு ஆற்றல் உண்டு உணவு இல்லை என்றால் மனதிற்கு ஆற்றல் இல்லை எனவே மனதின் ஆற்றலுக்கு காரணம் உணவு அப்படி புரிய வைக்கிறார் இது அண்மைய வெத்திரேக்கம் பேர் உணவு இல்லை என்றால் அது வெத்திரேக்கம் உணவு இல்லை என்றால் மனத்தில் ஆற்றல் இருக்காது உணவு இருந்தால் இது அண்மையம் மனதில் ஆற்றல் இருக்கும் ஆகையினால உனக்கு இப்ப கொஞ்சம் தான் இருக்கு அது ஒண்ணும் வேலை செய்யாது எப்படி இத்துணூண்டு இத்துணூண்டு நெருப்பு வந்து எரிக்காது எதுவும் எரிக்காதோ அது மாதிரி எரிக்காதுன்னா அப்படி இல்லையே போடுவேன் நான் ஊதி ஊதிய எரிய வச்சுன்னு சொல்லக்கூடாது புரிய அதுக்கு எரிக்கிற ஆற்றல் எப்படி இல்லையோ அது மாதிரி அது சடனாக எல்லாத்தையும் எரிச்சூடாது ஆக அது முடியாதோ அது மாதிரி உனக்கு சக்தி ரொம்ப குறஞ்சு போச்சு ஏன்னா உனக்கு சாப்பாடு இல்லை உணவு சாப்பிட்ல நீ அதனால சக்தி ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படி சொல்கிற ரேதான்னு நான் அனுபவிச்சு அதனால இதானிய போய் சாப்பிடும் அசான மத்தியம புருஷ்டு அ ஒன்பதாவது மேடைய வாக்கியத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ விஜாசியசி என்னுடைய வார்த்தையை கேட்டு பிறகு தெரிந்து கொள்வாய் நெருப்பு மேல திடீர்னு இவ்வளவு போட்டீங்கன்னு வச்சுங்க என்ன ஆகும் அனைஞ்சு பேடு அது மாதிரி சாப்பிடவே இல்லேன்னு சொல்லிட்டு ஒரேடியா மூக்க பிடிச்சா என்ன ஆகும் அப்படியே அப்படியே என்னது மயங்கி போய் அப்படியே விழுந்துருவான் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தூண்டு நெருப்பு இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கணுமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும் ஒரேடியாக போட்டு அணைச்சுடப்படாது ஜாக்கிரதை அதனால தானே சொல்கிறாங்க உண்ணாவிரதத்தை நிறைவு செய்கிற போது என்ன உண்ணாவிரதமோ காலம்பரம் ஒன்பது மணிக்கு தெலுங்கானா உண்ணாவிரதம் அடையாள உண்ணாவிரதமா இன்னும் அது பேப்பர்ல வரணும் அவ்வளவுதான் சாப்பிடலைங்கிறதுனால நிறைய பேர் கவலைப்பட போறாங்களாகும் அசேஷம் விஜா சாப்பிடுப்பா சாப்பிடலாம் ஜாகிரதே கொஞ்சமா சாப்பிடுன்னு அர்த்தம் படிக்கலாம் எல்லாம் கதையை முடிக்கிறது பப்பிர்சும்ஹ பிரதிபேதே சைனமுதும் பிரதிபேதே ச அப்படியே அவனும் சாப்பிட்டான் நீ கணக்கு பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சக்தி வந்தது இருக்கும் ஏனம் உபசாத மறுபடியும் அப்பா கிட்ட விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சுசுசாத மறுபடியும் அப்பா கிட்ட வந்தான் தகுகம் புத்திரம் அதுக்கப்புறம் என்ன பண்ண கேட்டாராம் ருக்வேயத்தில் சொல்லு சம்பாத சுத்தம் சொல்லு அதை சொல்லு இதை சொல்லு கேட்டு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் வேதம் அதனால பப்ரச்சு அப்பா வந்து குரு கேட்டார் மாதோ பார்த்து ஒரு அன்னியே சாங்கேன யோகேன கர்ம யோகேன சாப்பரே ஸ்லோகம் தெரியுமா முதல்ல ஸ்லோகத்தை சொல்லுப்பா சரி ஸ்லோக சொல்லியாச்சு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டேன் இதெல்லாம் கேட்கக்கூடாது சொல்லி தரதோட நீங்கள் நிறுத்திக்கணும் என்ன இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் என்ன என்ன பண்ண ஒருத்தையோ கேட்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க நேற்று கிளாஸுக்கு காலம்புற என்ன சொன்னேன் அப்படின்னு அதனால தான் நாங்கள் வாட் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கோம் நீ இடையடையில முழிச்சு முழிச்சு கேட்டு கரெக்டா சொல்லிட்டாங்க அப்பா அவங்க அப்பா திரும்பவும் திருஷ்டாந்தத்தின் மூலம் இதுல இருந்து ஒரு விஷயம் பெறுது அனுபவத்தின் மூலமா சொல்லிட்டு இருக்கிறார் இத்தனை நேரம் இந்த தயிர் கதை அந்த இதெல்லாம் சொன்னாலும் கூட இப்ப நேரம் அனுபவத்துல தெரிஞ்சுட்டான் எல்லாம் வந்து என்ன சொல்றது முதல்ல நூலறிவு இப்போ பட்டறிவு நூலறிவுக்கும் பட்டறிவுன்னா என்ன அர்த்தம் அடி வாங்கி தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் நூலறிவு நூலறிவுங்கிறது நம்ம புஸ்தகத்தை பார்த்து படித்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனால் அதை வாழ்க்கையில் அனுபவிக்கிறவோ தெரியறது இல்லையா பேர் பட்டறிவுன்னு பேர் அப்போதான் நம்ம புத்தியே சூட்சமாறுது நூலறிவும் பட்டறிவும் இணைந்து நுண்ணறிவாகிறது அப்படின்னு சொல்லுவேன் நூலறிவும் பட்டறிவும் இணைந்து நுண்ணறிவாகிறது அதுதான் சட்டிலா புத்தி ரொம்ப சூக் ஆயிடுது அனுபவிச்சாதான் தெரியும் மந்திரத்தை படிக்கலாம் தகும் கோவாச்சோமிய மகதா அபியாஹித ஏகமங்காரம் ஃபோத்தமா உபசாய தகும்ஹோசோமிய अभ्याहितस्य एकमंगारं மாரம்ோத்திரம் பரிஷி தம் திருணை உபசாய்வா த அவனுடைய அனுபவத்தை தகுந்த உதாரணத்தின் மூலம் அவனுடைய அனுபவத்தை அவனுக்கு புரிய வைக்கிறார் பதினஞ்சு நாள் சாப்பிடாம இருந்தான் பதினஞ்சு சக்தி காணாம போயிடுச்சு ஒரே ஒரு சக்தி தான் இருந்தது பேருக்கு உயிர் வாழணும் இருந்தான் ஆனா ஒன்னும் மனசே வேலை செய்யல மெம்மரி பவர் அவுட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சொன்னா ஒண்ணுமே தெரியலன்னு ஒன்னு என்ன பண்ணார் போய் சாப்பிடுப்பான்னு சொன்னார் சாப்பிட்டு வந்தா அப்புறம் கேட்டார் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எத்தனை நாள் சாப்பிட்டான் தொடர்ந்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டு வந்தான் அதுக்கப்புறம் வந்தான் எல்லாம் நீங்களே போட்டுங்க அதெல்லாம் உபனிஷத்து சொல்லலை சாப்பிட்டா சக்தி வந்தது சக்தி வந்ததுக்கு பிறகு அப்பாட்ட வந்தா அவர் வேதத்தை கேட்டார் வேத மந்திரத்தோட அர்த்தத்தை கேட்டார் எல்லாம் சொல்லிவிட்டான் இப்ப அவனுக்கு புரிய வைக்கிறார் இதே திருஷ்டாந்தத்தை சொல்லி புரிய வைக்கிறார் தகும்ப உபாச்ச அவனிடத்தில் சொன்னார் சோம்ய விடுறதே இல்லை பாருங்கள் சோம்ய அன்புக்குரியவனே தூண்டு இருந்ததோ தம் திரணைஹி உபசமாத அது இல்லைன்னா இப்ப என்ன சொல்றாரு அது இருந்த உபசமாதாய திரணைகி திரணைகினா என்ன அர்த்தம் சின்ன சின்ன புல்லு அது லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு ஊதி அதை பெருசாக்கணும் விவகாரத்தை வந்து சம்சாரத்தை பெருசாக்கூடாது அத வந்து பெருசாக்குற மாதிரி அப்படி அதை பண்ண பண்ண என்ன உபசமாதாய திரணைகி உபசமாதாயம் அதை பக்கத்துல கொண்டு வந்து அதை நல்லா கவன ஏகாகிரத பண்ணி அதை எரிய விட்டா பிராஜ்வலையே பிரகர்ஷேன பிராஜ்வாலையே நன்றாக அதை எரிய வைப்பாயானால் அது என்ன ஆகும்னா தேன அக்னா தத்தோப்பி பகு தஹேத் அதுக்கப்புறம் எதை போட்டாலும் எல்லாத்தையும் எரிச்சுடும் நல்ல பச்சை விறகு கூட எரிச்சிடும் அது மாதிரிதான் நீ புரிஞ்சுக்கணும் அதை சொல்ற பூர்வ பரிமாணா தஹேத் இப்போ முதல்ல புல்லு போட்டா கொஞ்சம் எரியும் அப்புறம் அந்த புல்லு பக்கத்தில் ஒரு கட்டையை வச்சா அந்த கட்டை பெரிய கட்டையை வச்சா எரிஞ்சிடும் உபசமதாய் ஆயிடும் அதே மாதிரிதான் ஏகா கலாதிசிஷ்டாபூத் அன்னேன உபசமாஹிதா वेदान वेदान अनुभवस्य பிரஜ்வீ தயி வேமனசி அன்னமயும் சோமியமன ஆோமய பிரணோமயீ வாக் சோமியத்தைநாதி சேனாஜ்வீ தய்தரிவசி அன்னமயும்ி சோமியமன ஆோமய பிராணோமய எல்லாம் இப்போ சொன்னது திருஷ்டாந்தம் அடுத்தது தார்ஷ்டாந்தம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்னது திருஷ்டாந்தம் இங்கே தாஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் சொன்னார் அஞ்சாவது ஸ்லோகத்தில் அந்த எக்ஸாம்பிளை இதோட இணைச்சி காமிக்கிறார் இந்த ஆறாவது மந்திரத்தில் ஹே சோம்ய ஹே சோம்ய அப்படி இவ்வாறே ஏவம்னா இவ்வாறு ாம் அன்னகலா நாம் ஷோடசாணம் அன்னகலான அன்னசக்தின் அர்த்தம் அன்னசக்தி பிரிவாக பிரிக்கப்பட்ட இந்த அன்னசக்தி கலானாம் சாமர்த்திய ரூபா கலான் இந்த இடத்துல சக்தி அர்த்தம் சாமர்த்திய ரூபானாம் ஷோடசன்ன பதினாறு சக்தி பதினாறு வகையா பிரிக்கப்பட்ட சக்தி ஏகா கலா அதிசிஷ்டா ஒரு சக்தி தான் பதினாறு சக்திய பதினாறா பிரிச்சா அதுல ஒரு பகுதி தான் இருக்கிறது சிஷ்டாபூத் அப்புறம் அது என்ன ஆகிறது சாப்பிடாததுனால பதினஞ்சு நாளா சாப்பிடாததுனால ஒரு சக்தி தான் இருக்கு கொஞ்சம்தான் இருக்கு சா அன்னேன உபசமாஹிதா அது உணவு கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் கொடுக்கறது கஞ்சி கொடுக்கறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க கொடுக்க உபசமாஹிதா பிரா பிராஜ்வாலி இங்கேயும் உள்ளே ஜாடர் அந்த அக்னி என்ன இருக்குது அப்புறம் வந்து பலப்படுறது அது எரிக்கிறது தயா ஏக்கருகி அதனால மனசு சக்தி விரத்தியாக இருக்கு சாப்பிட சாப்பிட உடம்புல எல்லா அவயவங்களும் நல்லா வேலை செய்யறது கண்ணு நல்லா பார்க்க முடியாது காது கேட்க முடியறது முதல்ல காது அடைச்சு போச்சு பசி சொல்ற காத அடைக்கிறது கண்ணு தெரிய மாட்டேங்கிறது சாப்பிட்டாலே சில பேர் தெரியாதி தயா ஏதருகி தயா ஏ அதே போ அக்னால அக்னி இருக்கிறதுனால மனசு நல்லா வேலை செய்யறது அதனால இப்ப உனக்கு வேதங்களை அனுபவிக்கிறேன் முதல்ல வேதத்தை மறந்தே போயிடுதுன்னு சொன்னேன் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா சுவாமிஜி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்ன படிச்சதெல்லாம் மறந்தே போயிடுறது அது மறக்கதான் செய்யும் உடம்புனா இருக்கும் கொஞ்ச நாள் போயிடுமோ அது அவசியம் இல்லை சொல்றாரு திரும்பவும் வரது பார்த்தியா உனக்கு வேதாக அனுபவசி என்ன தெரிஞ்சதுக்கு மனசு வந்து ஒரு மேட்டர் தான் கிடையாது அதே கதை தான் சோமிய மனமய பிராணஹா தேஜோமீதி புரிஞ்சு புரிஞ்சுதோ இல்லையோ உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் சுவாமிஜியே புரிஞ்சிருக்காரா இருந்த அதான் இல்ல இதெல்லாம் தெளிவா புரிஞ்சு பாருங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இருந்து அவர் சொல்ல விரும்புறேன் நம்ம மனசை சூக்ல தான் தாத்பரியமே தவிர வேற ஒரு தாபரியம் இல்லை இப்படி எல்லாம் ரொம்ப நேரம் கதையெல்லாம் சுத்தி அதனால் பழையபடியும் சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவா தித்தீயம் அது திரும்ப திரும்ப அதை சொல்றதுக்காக தான் இது மனசுல பதிவு இருக்கா சொல்ற அவ்வளவுதான் விஜக்ஞ் தத்தே தத்தாசிய பிது உத்தம் அப்பாவால சொல்லப்பட்டது விஜக்ஞ் மன ஆதினாம் அன்னாதி மயத்துவம் விஜய்ஞ் மனசு முதலானவைகள்லாம் அன்னத்தினால்தான் உண்டாச்சு அன்னத்தினால்தான் ஏற்பட்டு இருக்குங்கிறத விஜய்ஞா என்ன அர்த்தம் விஜய் தெரிந்து கொண்டான் யாரு திராசா திருவிர்கரண பிரகரண சமாப்தி அர்த்த திருவர்தரணம் டாபிக் ஓவர் ரெண்டு தடவை எதுக்கு சொல்லிட்டு இருக்கு தெரிந்து கொண்டான் தெரிந்து கொண்டான் இந்த அத்தியாயம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்காக இதுக்குத்கரணம்னு போட்டிருக்காரு செங்கராஜர் திருவருத் பிரகரணம் இது எங்கிருந்து ஆரம்பிச்சது ரெண்டாவது இதுல ஆரம்பிச்சாச்சு ரெண்டாவது கண்டத்துல தொடங்கினது அங்க ஆரம்பிச்சது தைஷதே சிருஜத அப்படி பார்த்தோம் இல்லையா தேஜஸ் வந்து என்ன பண்ணி அப்ப சிருஷ்டி பண்ணித்துன்னு சொல்லி இதெல்லாம் திருவருத் பிரகரணம் சிங்கராஜர் திருவருத் பிரகரண திருவருக்கரண பிரகரணம் திருவிருத்கரணம் மூணா பிரிச்சது அந்த பிரகரணம் வந்து முடிஞ்சு போச்சு இன்னொரு பாஷையில சொன்ன இந்த சத்துல இருந்துதான் பிரபஞ்சமும் உண்டாயிருக்கு ஷரீரமும் உண்டாயிருக்கு இந்த சத்பிரமன் இடத்திலிருந்து தான் மூணு பூதம் உண்டாச்சு இந்த மூணு பூதத்தினுடைய பல்வேறு வகையான பரிணாமங்கள் தான் இந்த பிரபஞ்சம் எல்லாம் மூணு பூதம் இல்லாத வஸ்துவே கிடையாது அது மாத்திரம் இல்ல இந்த உடம்பு மனசுமே அதுலதான் உண்டாயிருக்கு நம்ம பார்க்கிற பாஹ்ய பிரபஞ்சம் ஆதி பௌத்திக பிரபஞ்சமும் பூதத்ரயம் ஆத்தியாத்மிக பிரபஞ்சமும் பூதத்ரயம் இந்த உடம்பும் மூணு பூதங்களால் ஆனதுதான் இன்க்ளூடிங் மனசு மனசையும் சேர்த்து இதுவும் பூதத்ரயம் தான் சர்வம் பூதத்ரயம் காரணம் என்ன பூதத்ரயத்துக்கு உபாதான காரணம் என்னன்னு கேட்டா அபிநிமித்தோபாதான காரணம் மாயா சகித்த சத் மாயா சகித்த சத்து தான் இந்த சமஸ்திரத்துக்கும் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திகை போட்டுங்கோ எல்லா பிரபஞ்சத்துக்கும் அதுதான் அனுசயூத்தமா இருக்கிறது என்னது திரும்ப நமக்கு தஷாமூர்த்தி சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசத்தே அப்புறம் வந்து ராகு கிரஸ்தி என்று சதிருஷோ மா சாதான் அதுதான் இனிமே வரப்போறது சன்மாத்ரஹ்கரணோபசம் சுசுதான் இப்போ வந்து என்ன பண்ண போறார் இந்த மூணு பூதத்தை சொன்னவர் இப்போ மூணு பூதத்துக்கும் ஆதாரம் அந்த சத்பிரமன் சொல்லி அபவாதம் ஆரோப்பம் அபவாதம் பண்ணிட்டே வருது உபனிஷத்து இந்த கற்பனையை சொல்லி இந்த கற்பனை நீக்கின்றே வருது ஆஹ் காரியத்தை சொல்லி காரியம் முழுக்க காரணம் வியாபிச்சிருக்குன்னு சொல்லி காரிய காரண தன்மையே நீக்கி ஏக்கமே அத்வி பதிய வைக்கிறது இனி வரப்போற பகுதி எதுனா இந்த தத் துவம் அசி அதான் வரப்போறது இனிமே தத்துவம் அசிதான் வரப்போறது இந்த பிரபஞ்சமும் நீயும் ஒண்ணு தான் நீ எதெல்லாம் வெளியில பார்க்கறையோ நீ இதை வரையறை குப்பிட்டு தான் நினச்சிட்டு இருக்கேன் ஓம் உடம்பு வந்து ஓம் வடம்பு மனசு வந்து உன்னை வரையறுக்கிற மாதிரி உனக்கு ஒரு தோற்றம் இருக்கு அது மாதிரி பார்க்கப்படுற பொருள் எல்லாம் வரையறுக்கப்பட்டதாகவே தோன்றுறது உன்னையும் நீ பரிச்சின்னா நினைச்சின்னு இருக்க புரியுறது இல்லையா உன்னையும் நீ வந்து லிமிட்டடாக நினைக்கிற எல்லாத்தையுமே லிமிட்டடாக தான் நினைக்கிறேன் உன்னையும் நீ அபூர்ணனாக தான் எல்லாத்தையும் அபூர்ணனாக தான் நினைக்கிறேன் உனக்கு ப்ராப்ளம் இருக்கு வெளியிலையும் ப்ராப்ளம்தான் இருக்கு ஓம் ப்ராப்ளமும் உனக்கு தெரியறது மற்ற ப்ராப்ளம் மற்றவங்க ப்ராப்ளமும் உனக்கு தெரியறது என்ன சொல்றது உன்னிடத்திலும் குற்றம் இல்லை என்னிடத்திலும் குற்றம் இல்லை எதனிடத்திலும் குற்றம் இல்லை நீ வந்து தப்பா புரிஞ்சு நுட்ட இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு காட்டி ஒன்னிச்சு காட்டி உலகத்தை பிரிச்சு காட்டி எல்லாத்தையும் பிரிச்சு காட்டி ஓ மனச பிரிச்சு பிரிச்சு செதறடிக்கிற மாயையை செதறடி பிரிச்சு பிரிச்சு செதரடிக்கிற மாயைய நீ செதற செதற கதற கதற அடிச்சு எப்படி பிரிச்சு வச்சிருக்கு பாருங்க என்ன படிச்சாலும் பிரிக்கிறது போறதோ போக மாட்டேங்கிறதே பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கு எவ்வளவு நிகழ்ச்சிகள் நம்மளுக்கு எல்லாத்தையும் பிரிக்கிறது அதை நீக்க போறது இப்போ இந்த மந்திரங்கள்லாம் இனிமே வரப்போற மந்திரங்கள்லாம் என்ன பண்ண போறதுன்னா நீ அந்த ஜெகத் காரணத்தை வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் விசாரம் பண்ணி ஒரு மாதிரி வந்தோம் இப்போ உன்னையே ஆராய்ச்சி பண்ணு உனக்கு மூல காரணம் அதுவே இப்போ ஜகத்துக்கு மூல காரணம் சத்பிரம்மன் சொல்லித்து ஆனா இப்ப உனக்கே மூல காரணம் சொல்ல போனா அந்த உனக்கு மூல காரணம் அதுவே உலகத்திற்கு மற்றும் மூல காரணம் அது அல்ல உனக்கு உனக்கும் மூல காரணம் அதுவே அது நீயே நீயே மூல காரணம் மூல காரணமே நீ ஆகையினால நீ எதுக்கு எல்லாத்திலயும் இருக்கிற சமஸ்தத்துக்கு இருக்கிற மூல காரணம் நீ ஆகையினால உன்னை நீ அறியறியா இல்லையா கேள்வி வரணுமே அது எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்லிடக்கூடாது உன்னை நீ அறியறியா இல்லையா அறியற உன்னை நீ என்னவா அறியற எல்லாத்துக்கும் மூல காரணமா அறியிற எல்லாம் யாரு நான் தான் அப்ப எல்லாத்தையும் அறியவ யாரு ஏக விஜய புரிஞ்சா புண்ணியம் புரிஞ்சா புண்ணியம் ஆகையினால இது போரும்பா இந்த ஞானம் தான்ப்பா வேணும் இதுக்குதான்ப்பா இவ்வளவு உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி அத்வைத ஞானம் இருக்கு பாருங்க அத்வைதத்தை ஆழமா பார்க்க பார்க்கத்தான் தெரியும் இதெல்லாம் ஆழம் அத்வைதத்தினுடைய என்னது வேதங்கள் ஐயா என ஓந்தி ஓந்தி அப்படி நிறுத்திக்கணும் கொஞ்சம் அப்புறம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வேதங்கள் என ஓங்கி நிறுத்தி சொல்லணும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே இவ புரியுமே விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் என்னது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என்னத்த சொல்றது என் சொல்லி வாழ்த்துவனே யார் வாழ்த்த வாழ்த்தவன் வாழ்த்தப்படுகிறவன் யாரு வணங்குறவன் யாரு வணங்கப்படுகிறவன் நிர்ணமஸ்காரஹா அதனால ஏதோ துவைத்த விவகாரம் பண்ணிட்டு இருக்கோமே இந்த துவைத்த விவகாரம் ஒரு மாயிக்கவகாரம் வாஸ்தவ விவகாரம் இல்லை நம்முடைய கனவுலகத்தில் நாமே பலவாறாக பிரிந்திருக்கிறதுனால தான் அதனாலதான் உபரிஷல்ல கவனிக்கணும் மந்திரமெல்லாம் மறந்துனா ஒண்ணும் பண்ண முடியாது பகுஷ்யாம் பிரஜா நானே பல்வேறு பொருள்களாக ஆவேனாக பல்வேறாக தோன்றுவேனாக அப்படி சொன்னா நல்லா இருக்கும் நானே பல்வேறாக தோன்றுவேன் ஆக என்று அது திட்டமிட்டது நம்ம வேதாந்த சாதாரண தர்மசாஸ்திரத்தில் பேசுற போது வேதத்தை ஒத்துண்டு பேசுகிறோம் வேற்றுமையை உண்மை என்றும் அந்த வேற்றுமையில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை உண்மை என்றும் கருதி நாம் ஒத்துக்கொண்டு பேசுகிறோம் ஆனால் என்ன சொல்கிறது வேற்றுமையும் இல்லை ஏற்றத்தாழ்வும் இல்லை வேற்றுமையும் ஏற்றத்தாழ்வும் மாய தோற்றம் என்பதுதான் இங்கே ஞான உபதேசம் கர்மகாண்ட உபதேசம் வேற்றுமை உண்மை வேற்றுமையில் ஏற்ற தாழும் உண்மை முயற்சிகள் தேவை அப்புறம் வந்து சாத்தியம் இருக்கிறது சாதனம் இருக்கிறது கிரியை இருக்கிறது காரகம் இருக்கிறது எல்லாம் ஒண்ணு கிரியா காரக பல உபமர்தனம் சிங்கராஜர் அழி நாசம் பண்ணும் பெர் கர்மமும் கிடையாது சாதகனும் இல்லை சாத்தியமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நித்திய சித்தத்துல போய் என்னப்பா சாத்திய சாதன கல்பனையும் எப்பவும் சித்தமாக இருக்கிற வஸ்தூவில் என்ன சாத்திய சாதனை கல்பனை இது எப்படி நடக்கிறதுனா நேற்று ஒரு அம்மாவுக்கு பை தொலைஞ்சி போய் எடுத்துன்ட்டாங்க பை தொலைஞ்சு போய் எடுத்துன்னு ஒரே துக்கம் அதுக்குள்ளே வளையல போட்டிருந்தேன் அது போட்டிருந்தேன்லான்னு சொல்லி ஒரே துக்கம் என்ன அப்புறம் வந்து நமஸ்காரெலாம் பண்ணி சுவாமி காணாமல் போயிடுது அப்படின்னாங்க நானும் அதை ஒன்றும் சீரியஸாகவே எடுத்துக்கல என்ன பண்ண முடியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படியா பாருங்க அப்படின்னு விட்டுவிட்டேன் வித்தின் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட இருக்காது சுவாமி கிடைச்சிடுத்து தலகாணிக்கடியில் இருந்தது தலகாணிக்கடியில் இருந்தது ஆனால் அதுக்கு முன்னால் என்ன இரு வச்சிருந்த பொருளை காணாம போயிடுத்துன்னு துக்கப்பட்டு சுவாமி தான் ஆசீர்வாதம் பண்ணும் கிடைக்கிறதுக்கு அப்படி சொல்லி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா பிராப்தசிய பிராப்தி அது நம்மகிட்டே இருக்குது காணாமல் போயிடுதுன்னு சொல்லி அப்புறம் இங்கே வந்து கூட இருக்கிற சுவாமி அவருக்கு யோசிச்சார் இங்கே ஆசிரமத்தில் அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்களே என்னாச்சோ தெரியலையே அப்படின்னா கூட யோசிச்சார் அவர் ஆனால் அதை பற்றி ஏதோ காரியம் பேசிகிட்டே அப்புறம் பார்த்தா கிடச்சிடுறோம் இது வந்து என்ன தெரியறது அது எங்கே போச்சு போனதான் நினச்சுட்டோம் அப்புறம் ஸ்வகண்டாபரணம் எதா பிராப்தசிய பிராப்தி அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறதுன்னா தேடுபவனே தேடப்பன்னை அறிந்தால் தமிழ்ல ஒரு பாட்டு இருக்கு உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அது சினிமா பாட்டு நான் என்ன சொல்றேன் உன்னை அறிந்தால் உலகை அறிந்தவனாவாய் அப்படின்னு உன்னை அறிந்தால் உலகை அறிந்தவனாய் உன்னை உணர்வாக நீ உணர்ந்தாயே ஆனால் உலகம் அனைத்தும் உணர்வே என்று உணர்வாய் போருமா உன்னை உணர்வாக உணர்ந்தாயே ஆனால் உலகம் உணர்வே என்று உணர்வாய் எத்தனை ஊ பாருங்க நமக்கு கவிஞர் பட்டம் கொடுக்க மாட்டேங்கிறானு யாருக்கெல்லாமோ கவிஞர் கவிஞர் நமக்கு கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காது இத சொல்லி கொடுக்க போற படிக்கலாம் ஆஹ சங்கராச்சாரியான சொல்ற எஸ்மின் மனசு ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்டா கொஞ்சம் நான் சொல்லி முடிச்சுடுறேன் ஆத்மனா அனுப்பிரவிஷ்டா பராதேவதா ஆதர்ச இவ புருஷா பிரதிபிம்பேன ஜலாதிஷ்விவ சூரியாதய பிரதிபிம்பை தன்மன அன்னமயம் தேஜோம்மயாபியம் ாய கல்புமே பிரதிபத்திய அதாவது ஒரு மந்திரம் வந்தது நீ அந்த மந்திரத்தை சங்கராச்சாரியெல்லாம் சம்பந்தம் எல்லாம் கனெக்சன்லாம் நிறைய சொல்ற எட்டாவது கண்டத்துக்கு போயிட்டோம் எட்டாவது கண்ட மந்திரத்துக்கு வந்தாச்சு ஒரு கனெக்ஷன்லாம் சொல்ற அதாவது மூணாவது கண்டம் மந்திரம் மூணாவது மந்திரம் மூணாவது புரிஞ்சுக்கலாம் சத்பிரமன் அறிமுகப்படுத்தப்பட்டது ஏகமேவா தீதீயம் அசதேவசு அக்ராசீத் ஆகுஹு அசதேவ இதெல்லாம் படிச்சோம் நாம அப்போ சத்து தான் இருக்கு அசத்திலிருந்து வரலேன்னு சொன்னார் அந்த சத் நம்பர் ஒன் சத்து தான் இருக்கு போட்டுக்கலாம் நம்பர் டூ அந்த சத் திட்டமிட்டது ரெண்டு திட்டமிட்டதுன்னா ஞாபகம் மாயாசகித்த சத் திட்டமிட்டது ஐத இப்படி போட்டுக்கலாம் சதேவ சௌமிய இல்லாடி போடலாம் சதேவ ஆசீத் சதேவ அதேவ போரும் அத்விதம் சதேவ சர்வ காரணம் ஏகம் அத்விதம் சதேவ ஜாரணம் ஏகம் அத்விதீயம் சதேவ ஜாரணம் ஒன்று ரெண்டாவது என்னது அந்த காரியம் எப்படி வந்ததுன்னு சொல்றதுக்காக என்ன அது பிராக்கெட்ல நீங்க புரிஞ்சுக்கணும் ஏக்கம் அத்வித்தீயம் சதேவ ஜகத்காரணம் சொல்றேன் இல்லையா பிராக்கெட்ல விவர்த்தம்னு போட்டு வச்சு பிராக்கெட்ல விவரத்தம்னு போட்டு வச்சு ரெண்டு மாயாசகித்த சதேவ ஜகத்காரணம் மாயா சகித்த சதேவ ஜகத்காரணம் பிராக்கெட்டில் என்ன போடுக்கணும் தெரியுமோ அபிநிமித்தோபாதான காரணம் அபிநிமித்தோபாதான காரணம் உங்களுக்கு நிறைய யோசிச்சுட்டே இருக்கணும் கத்தியை தீட்டாதே எல்லாத்துக்கும் ஒரு சினிமா பாட்டு வருது கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு தீட்டினா தான் புரியுது ரெண்டாவதுன்னா அபின்ன நிமித்தோபாதான காரணம் நம்ம உபநிஷத் படிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு தத்துவோதம் நிறைய பேருக்கு தெரியும் நினைச்சுன்னு நம்பின்னு இந்த வார்த்தையெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வேறாக அபிநிமித்தோபாதானம் கிடையாது விவரத்திற்கு வேறாக அபிநிமித்தோபாதானம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுல வந்து ய சிருஷ்டி பூத்திரய சிருஷ்டி நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பூத்திரய அணுப்பிரவேசூத்தய அணுப்பிரவேசூணு பூதத்திரையும் அணுப்பிரவேசம் பண்ணுறது பூதத்திரய அணுப்பிரவேச அப்புறம் என்னது நூத்தத்ய அணுப்பிரவேசது நாமரூப வியாக்கரணம் நாமரூபியா நாமரூப வியாக்கரணம் நாமரூப வியாக்கரணம்னா என்ன ஸ்தூல பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்தூல பௌத்திக சிருஷ்டி அப்படி போட்டு ஸ்தூல பௌத்திக சிருஷ்டி நாமரூப வியாக்கரணம்னா என்னது சிருஷ்டி நாமபு வியாக்கரணம் இல்லாட்டி இன்னொரு பாட்டில போட்டா நல்லா இருக்கும் ஆதி பௌத்திக சிருஷ்டி ஆதி பௌத்திக சிருஷ்டி அப்புறம் என்ன ஆச்சு அத்தியாத்ம சிருஷ்டி அத்தியாத்ம சிருஷ்டி அடுத்தது நம்பர் எத்தனை வந்து மருந்து எடுத்துப்போம் ஆறு அத்தியாத்ம சிருஷ்டி அத்தியாத்ம சரீரம் அத்தியாத்ம பிரபஞ்சம் இப்ப என்ன ஆச்சு மேலிருந்து ஆர்டர் பண்ணிட்டே வாங்க இப்ப அத்தியாத்ம சிருஷ்டி வரைக்கும் சொல்லியாச்சு சங்கராச்சாரிய என்ன சொல்ற இது பாருப்பா இந்த பிரம்மன் தான் வந்து என்ன பண்ணித்து இந்த உள்ளுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சது நுழைஞ்சதுன்னா என்ன சிதாபாஸ் ரூபமாக அது மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்ச பஞ்ச பூதத்திரைய சிருஷ்டி இருந்தது அதனால தான் எல்லா எல்லாமே விவகாரங்கள்லாம் நடக்கிறது என்மையோ யஸ்தஷ்ட ஜீவகா மனந தரிசனாதிவஹார கல்பத்தே அது மயம் ஆயிட்டான் அதாவது இந்த பஞ்சபூத மயமாக ஆகி பஞ்சபூதத்தில் இருந்து கொண்டு என்ன பண்றான் சிந்திக்கிறான் பார்க்கிறான் கேட்கிறான் இதெல்லாம் விவகாரம் பண்ற சுருக்கமா சொன்ன இந்த சத் ப்ரம்மனே படைப்பை சிருஷ்டியை பண்ணிண்டு பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்ணிண்டு அதில் சரீரங்களை எல்லாம் உண்டு பண்ணிண்டு தானே எல்லாவற்றின் வாயிலாக இருந்து கொண்டு பார்க்கவும் சிந்திக்கவும் கேட்கவும் உகரவும் செய்து கொண்டிருக்கிறான் நீங்க பகவத்கீதை பதினஞ்சாவது அத்தியாயம் ஞாபகணும் ரொம்ப முக்கியம் பகவத்கீதையில இந்த பதினஞ்சாவது அத்தியாயம் நல்ல சாரம் ஆகா அங்க ஈஸ்வர பிரம்மனுடைய லக்ஷணம் சொல்லிருக்கு ஜகத்தினுடைய தன்மை சொல்லிருக்கு ஜீவனை சொல்லி இருக்கு ஐக்கியம் சொல்லியிருக்கு न तद भाषयते सूर्यो न शको न पावक यद्वा ना ध्याम परमु ममशो जीवल मन ममश मुख्य ममै वंशो जीवलोके जीवभूत नातन मनंद्रिया प्रकृतिस्थानी कर्षति அப்புறம் எதவா அப்னோ எல்லா இருக்கு அப்புறம் வாபி புஞ்சானம் வா குணா விமூடாகி பஷியந்திஷா அறிவையே கண்ணாக கொண்டவர்கள் இதனை காண்கிறார்கள் ஆனா வந்து என்ன விமூடாக ந அணுபசியம் முட்டாள்கள் சாஸ்திரத்தை படிச்சு இதை புரிஞ்சுக்கிறது இல்லை அறிவாளிகள் என்ன பண்ணுகிறார்கள் படிச்சு இதை புரிந்து கொள்கிறார்கள் எதந்தோ யோகி நஷ்டம் பசியந்தி ஆத்மன்யஸ்தம் அகிருதாத்மான நைனம் பசியந்தி அச்சேதா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுனீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணலாம் இந்த பகுதியெல்லாம் ஆகவே இப்பதான் இனிமேதான் என்ன சொல்ல போறார் இனிமேதான் வரப்போறது தத்துவமசி ஸ்வேதகேதோ தத்துவ மசி ஸ்வேத்தேத்தோன்னு நிறைய எக்ஸாம்பிளை சொல்லி சொல்லி அந்த சத்து நீதான் இதுவரைக்கும் பேசினதெல்லாம் தத்பதம் தற்பத வாட்சியார்த்தமும் தற்பத லட்சியார்த்தமும் சொல்லப்பட்டு விட்டது சொல்லி அங்க வச்சிருக்கு அது அப்படியே வச்சிருக்கு இனி இப்ப ஜீவ விசாரம் பண்ணி தனியப்பட்ட ஒரு ஒரு ஜீவனை விசாரம் செய்து இந்த ஜீவன் அந்த சத் பிரம்மனே என்று சொல்லிக் கொடுக்க போகிறது அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்யா தேகாஜதிணாமூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநஸ்மீ